13 நிகர ரா இவை வேதத்தின் வசனங்கள் உமது இறைவனிடம் இருந்து உமக்கு அருளப்பட்டது உண்மை என மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ள நீங்கள் பார்க்கின்ற தூண்களின்றி வானங்களை அல்லவே உயர்த்தினான் பின்னர் அருஷின் மீது அமர்ந்தான் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றனர் காரியத்தை அவனே நிர்வகிக்கின்றான் உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதியாக நம்புவதற்காக சான்றுகளை அவன் தெளிவுபடுத்துகிறான் அவனை பூமியை விரித்தான் மலைகளையும் நதிகளையும் அதில் அமைத்தான் ஒவ்வொரு கனி வகைகளிலும் ஒரு ஜோடியை அமைத்தான் இரவை பகலால் மூடுகிறான் சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன பூமியில் அருகருகில் அமைந்த பல பகுதிகள் உள்ளன திராட்சை தோட்டங்களும் பயிர்களும் கிளைகள் உடையதும் கிளைகளை இல்லாததுமான பேரீச்சை மரங்களும் உள்ளன ஒரே தண்ணீர் தான் அவற்றுக்கு புகட்டப்படுகிறது இவ்வாறு இருந்தும் சுவையில் ஒன்றை விட மற்றொன்றை சிறந்ததாகியுள்ளோம் விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன நீர் ஆச்சரியப்பட்டால் நாங்கள் மண்ணாக ஆனதும் புது படைப்பாக ஆவோமா என்று அவர்கள் கூறுவது அதைவிட ஆச்சரியமாக உள்ளது அவர்களே தமது இறைவனை ஏற்க மறுத்தவர்கள் அவர்களின் கழுத்துகளில்தான் விலங்குகள் உள்ளன அவர்களின் நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நன்மைக்கு முன்னதாக தீமையை உம்மிடம் அவசரமாக தேடுகின்றனர் அவர்களுக்கு முன்னர் சென்றுள்ளன அவர்கள் அநீதி இழைத்த போதும் உமது இறைவன் மக்களை மன்னிப்பவன் தண்டிப்பவன் இவரது இறைவனிடமிருந்து இவருக்கு ஏதேனும் சான்று அருளப்பட வேண்டாமா என்று ஏக இறைவனை மறுப்போர் கேட்கின்றனர் நீர் எச்சரிப்பவரே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டி உண்டு ஒவ்வொரு பெண்ணும் கருவறையில் சுமப்பதையும் கருவறைகள் சுருங்குவதையும் விரிவடைவதையும் அல்லாஹ் அறிகிறான் ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் நிர்ணயிக்கப்பட்ட அளவு உள்ளது மறைவானதையும் வெளிப்படையானதையும் அவன் அறிபவன் பெரியவன் உயர்ந்தவன் உங்களில் ரகசியமாக பேசுபவனும் உரத்து பேசுபவனும் இரவில் மறைந்திருப்பவனும் பகலில் நடப்பவனும் அவனை பொறுத்தவரை சமமானோரே மனிதனுக்கு முன்னரும் பின்னரும் தொடர்ந்து வருவோர் வானவர் உள்ளனர் அல்லாஹுவின் கட்டளைப்படி அவனை காப்பாற்றுகின்றனர் தம்மிடம் ஒரு சமுதாயம் மாற்றிக் கொள்ளாதவரை அச்சமுதாயத்தில் உள்ளதை அல்லாக மாற்றமாட்டான் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹு தீங்கை நாடும்போது அதை தடுப்போர் இல்லை அவர்களுக்கு அவனின்றி உதவி செய்பவரும் இல்லை அச்சத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக அவனை மின்னலை உங்களுக்கு காட்டுகிறான் வலுவான மேகங்களையும் அவன் உருவாக்குகிறான் இடியும் அவனை புகழ்ந்து போற்றுகிறது அவனைப் பற்றிய அச்சத்தினால் வானவர்களும் புகழ்ந்து போற்றுகின்றனர் இடி முழக்கங்களையும் அவனே அனுப்புகிறான் தான் நாடியோரை அவற்றின் மூலம் தண்டிக்கிறான் அவர்களோ அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கின்றனர் அவன் வலிமை மிக்கவன் உண்மையான பிரார்த்தனை அவனுக்கே உரியது அவனின்றி இவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் சிறிதளவும் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் தண்ணீர் தானாக வாய்க்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக இரு கைகளையும் அதை நோக்கி விரித்து வைத்துக் கொள்பவனைப் போலவே அவர்கள் உள்ளனர் அது தானாக அவனது வாய்க்குள் செல்லாது ஏக இறைவனை மறுப்போரின் பிரார்த்தனை வீணாகவே இருக்கும் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே பணிகின்றன அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் பணிகின்றன வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் யார் என்று கேட்டு அல்லாஹ் என்று கூறுகிறாக அவனன்று பாதுகாவலர்களை கற்பனை செய்து கொண்டீர்களா அவர்கள் தமக்கே நன்மை செய்யவும் தீமை செய்யவும் ஆற்றல் பெறமாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் குருடனும் பார்வை உள்ளவனும் சமம் இருளும் ஒளியும் சமமாகுமா என்று கேட்ப அல்லாஹுக்கு நிகரானவர்களை கற்பனை செய்து விட்டார்களா அவர்கள் அல்லாஹு படைத்ததை போல் படைத்து அதன் காரணமாக படைத்தது என்று இவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டதா ஒவ்வொரு பொருளையும் அல்லாகவே படைத்தவன் அவன் தனித்தவன் அடக்கி ஆள்பவன் என்று கூறுகிறார வானத்திலிருந்து அவன் தண்ணீரை இறக்கினான் அது வாய்க்கால்களின் அளவுக்கேற்ப ஓடுகிறது மிதக்கும் நுரைகளை வெள்ளம் சுமக்கிறது நகை அல்லது தளவாடம் செய்வதற்காக நெருப்பில் அவர்கள் உருக்குவதிலும் இதுபோன்ற நுரை ஏற்படுகிறது இவ்வாறே உண்மைக்கும் பொய்க்கும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் நுறையோ மறைந்து விடுகிறது மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதோ நிலத்தில் தங்கிவிடுகிறது அல்லாஹ் இவ்வாறு உதாரணங்களை கூறுகிறான் அழைப்பை ஏற்றோருக்கு நற்கூலி உண்டு அவனது அழைப்பை ஏற்காதோர் பூமியில் உள்ள அனைத்தும் அதுபோன்ற இன்னொரு மடங்கும் தமக்கு உரியதாக இருந்தாலும் அதை ஈடாக கொடுத்து விடுவார்கள் அவர்களுக்கு கடுமையான விசாரணை உண்டு அவர்களின் தங்குமிடம் நரகம் அது மிக கெட்ட தங்குமிடம் உமது இறைவனிடமிருந்து அருளப்பட்டது உண்மையை என்று அறிந்திருப்பவர் குருடரை போல் ஆவாரா அறிவுடைய அவர்கள் அல்லாஹின் உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள் உடன்படிக்கையை இணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை உறவினை இணைத்துக் கொள்வார்கள் தமது இறைவனுக்கு அஞ்சுவார்கள் கடுமையான விசாரணைக்கும் அஞ்சுவார்கள் அவர்கள் தமது இறைவனின் திருப்தியை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுவார்கள் நன்மை மூலம் தீமையை தடுப்பார்கள் அவர்களுக்கே அவ்வுலகின் நல்ல முடிவு உண்டு அவர்களும் அவர்களின் பெற்றோர் மனைவியர் மற்றும் சந்ததிகளில் நல்லோரும் நிலையான சுருகச்சோலைகளில் நுழைவார்கள் ஒவ்வொரு வாசல் வழியாகவும் அவர்களிடம் நீங்கள் பொறுமையாக இருந்ததால் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் இவ்வுலகின் தீர்ப்பு உங்களுக்கு நல்லதாக உள்ளது என்று வானவர்கள் கூறுவார்கள் அல்லாஹுவிடம் உறுதிமொழி எடுத்த பின் அதை முறிப்போருக்கும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதை துண்டிப்போருக்கும் மற்றும் பூமியில் குழப்பம் விளைவிப்போருக்கும் சாபம் உள்ளது அவர்களுக்கு அவ்வுலகில் கேடு உண்டு தான் நாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர் மறுமையுடன் ஒப்பிடும் போது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகம் இல்லை இவருக்கு இவரது இறைவனிடமிருந்து சான்று அருளப்பட ஏக இறைவனை மறுப்போர் கேட்கின்றனர் தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான் தன் பக்கம் வழிகாட்டுகிறான் என்று கூறுகிறார்கள் நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதி உறுகின்றனர் கவனத்தில் அல்லாஹாவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி உறுகின்றன நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் செய்தோருக்கு நல்வாழ்வும் உமக்கு நாம் தூது செய்தி அறிவித்ததை அவர்களுக்கு இவ்வாறே உண்மை ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பியுள்ளோம் இதற்கு முன் பல சென்று விட்டன அவர்கள் அளவற்ற அருளாளனை ஏற்க மறுக்கின்றனர் எனது இறைவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனை நோக்கியே மீளுதலும் உள்ளது என்று கூறுகிறார்கள் குரான் மூலம் மலைகள் பெயர்க்கப்பட்டாலும் அல்லது நிலப்பரப்பு அல்லது அதன் மூலம் இறந்தவர்களுடன் பேசப்பட்டாலும் அவர்கள் நம்ப அதிகாரம் யாவும் அல்லாஹூக்கே உரியது அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழி காட்டியிருப்பான் என்பதை நம்பிக்கை கொண்டோர் அறியவில்லையா ஏக இறைவனை மறுப்போரின் செயல் காரணமாக அல்லாஹுவின் கட்டளை வரும் வரை அவர்களை திடுக்கிடும் நிகழ்ச்சி பிடித்துக் கொண்டே இருக்கும் அவர்களின் ஊருக்கு அருகில் இறங்கும் அல்லாஹ் வாக்கு மீறமாட்டான் முகமதே உமக்கு முன் தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர் அப்போது என்னை மறுப்போருக்கு அவகாசம் அளித்தேன் பின்னர் அவர்களை பிடித்தேன் எனது வேதனை இருந்தது என்று கவனிப்பாக ஒவ்வொருவரும் செய்பவற்றை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்க அவர்கள் அவனுக்கு இணை கற்பிக்கிறார்களா அவர்களை பற்றி விளக்குங்கள் என்று கூறுகிறார்கள் பூமியில் அவனுக்கு தெரியாததை அவனுக்கு அறிவிக்கிறீர்களா வெறும் வார்த்தைகளா ஏக இறைவனை மறுப்போரின் சூழ்ச்சி அவர்களுக்கு அடகாக்கப்பட்டுள்ளது அவர்கள் நல்வழியில் தடுக்கப்பட்டு விட்டனர் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவருக்கு வழிகாட்டுபவன் இல்லை அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் வேதனை உண்டு மறுமையின் வேதனை கடுமையானது அவர்களை அல்லாஹுவிடமிருந்து காப்பாற்றுபவன் எவனுமில்லை இறைவனை அஞ்சுவோருக்கு வாக்களிக்கப்பட்ட சுர்க்கத்தின் தன்மை அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதன் உணவும் நிழலும் நிரந்தரமாக இருக்கும் இதுவே இறைவனை அஞ்சுவோருக்கான முடிவாகும் இறைவனை மறுப்போரின் முடிவு நரகமே முகமதே நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் உமக்கு அருளப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் அதில் சிலவற்றை மறுபோறும் அக்கூட்டங்களில் உள்ளனர் அல்லாஹுவை நான் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை கற்பிக்கிறேன் என்று கூறுகிறார இவ்வாறே இதனை சட்டமாக அரபு மொழியில் அருளியுள்ளோம் உம்மிடம் இந்த அறிவுரை வந்த அவர்களின் மனோ இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹுவிடமிருந்து பொறுப்பாளனோ காப்பாற்றுபவனோ உமக்கு இல்லை உமக்கு முன் தூதர்களை அனுப்பினோம் அவர்களுக்கு மனைவியரையும் மக்களையும் ஏற்படுத்தினோம் எந்த ஒரு தூதரும் அல்லாஹுவின் விருப்பமின்றி எந்த அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது ஒவ்வொருக்கும் ஒரு பதிவேடு உள்ளது நாடியதை அழிப்பான் அழிக்காது வைப்பான் அவனிடமே தாய் ஏடு உள்ளது முகமதே அவர்களுக்கு நாம் எச்சரித்தவற்றில் சிலவற்றை நாம் உமக்கு காட்டினாலோ உம்மை நாம் கைப்பற்றி கொண்டாலோ அதை உமக்கு என்ன எடுத்து சொல்வதே உமது கடமை விசாரிபது நம்மை சேர்ந்தது பூமியை அதன் ஓரங்களில் குறைப்பதற்காக நாம் பூமிக்கு வருவதை அவர்கள் காணவில்லையா அல்லாகவே தீர்ப்பளிப்பான் அவனது தீர்ப்பை ஒத்திவைப்பவர் எவரும் இல்லை அவன் விரைந்து விசாரிப்பவன் இவர்களுக்கு முன் சென்றோரும் சூழ்ச்சி செய்தனர் சூழ்ச்சிகள் யாவும் அல்லாஹுவுக்கே உரியன ஒவ்வொருவரும் செய்வதை அல்லாஹறிவான் யாருக்கு அவ்வுலகில் நல்ல முடிவு என்பதை ஏங்க இறைவனை மறுப்போர் அறிந்து கொள்வார்கள் முகமதே நீர் இறைவனின் தூதர் அல்லர் என்று மறுப்போர் கூறுகின்றனர் எனக்கும் உங்களுக்கும் இடையே போதுமான சாட்சியாவான் வேதத்தின் அறிவு போதுமானவர்கள் என்று கூறுகிறார்கள்